ாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சரி பிரசன்னோபாந்தே ரிரதவிரா பாரிஷா பரஷம் வினம் நக்னந்தம் பௌத்தமகல்மராசராத்மம் வந்தே சுகத்தி வியா விஷு வியசூய விஷ்ணை வாசி நமோ அவிக்கா சுத்தா பரமாத்மே சதைக்கூணவே சர்வேமாசாரை விஷவே விஷ்ணோ விணவே பிரச்சிதனூய ிண நமோ வேதாிணம் வியசலோகம் ஜாஸேஷம் निरुच्यते जनमे நருச்சிய ஜன்மராயனயே பாவனிஷிஷாவ दैवतं लोके புனரேவியஷத்துரம் தயவியேக்கம் பராயம் ஸோவந்த பிரயர்மா भाष्यम स्वार्थे प्रत्यय लोके लोकन हेतु भूते समस्त பிரயவிலோக்கேத்துபூஸ யநர் <coughs> ஜனமேஜயனுக்கு சொன்னார் அப்படின்னு தொடங்குகிறார் ஆதிசங்கரர் விஷ்ணு சஹசிரநாமத்தினுடைய விஷயத்தை மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸ்ருத்வா தர்மானசேஷேண பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபிய பாஷதார் நிறைய தர்மங்களெல்லாம் கேட்டத்துக்கு பிறகும் கூட திரும்பவும் எல்லோருக்கும் சுலபமாக இருக்கிற மாதிரி மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கக்கூடிய அன அல்பிரயாசம் அனல்பாத் அனல்பலம் அதை சொல்லவில்லை என்று அதை சொல்லுவதற்காக வேண்டி மறுபடியும் அபியபாஷத்தை மறுபடியும் கேட்டார் அப்படின்னு படித்தோம் அதெல்லாம் பாஷ்யங்கள்லாம் படித்து பார்த்துட்டோம் நம்ம இப்போ இந்த கிமேக்கம் தெய்வத்தம் லோகே ஆதிசங்கரருடைய உரையை படித்து நாம் அதுக்கு அர்த்தம் பார்க்குறோம் கிமேக்கம் தெய்வத்தம் தேவஹா தெய்வத்தம்ங்கிறத தேவஹான்னு எடுத்துக்க சொல்கிறார் சங்கராஜர் அதுக்கு இலக்கண காரணங்கள்லாம் சொல்கிறார் சுவார்த்தே தத்ய்த பிரத்ய விதானாத் த தப்பிரத்தியம் தெய்வத்தம் அப்படிங்கிறத தேவசப்தமாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கிராமர் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அது சுவார்த்தத்தை தான் கொடுக்கும் ஆக தேவ தேவன்கிற அர்த்தத்தை தான் அது கொடுக்கறது அப்படின்னு தேவனாக எடுத்துக்கோங்கிறார் தேவஹா இத்தியர்த்தா இந்த இடத்துல லோகன ஹேத்துபூத்தே சமஸ்த வித்யாஸ்தானே லோகசப்தத்துக்கு இங்கே வந்து சாஸ்திரங்களில்னு அர்த்தம் ஏன்னா சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் நாம் உலகத்தை பார்க்குறோம் இந்த கண்ணு காட்டினாலும் இந்த கண்கள் காதுகள் காட்டுறதை நாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது அதனுடைய நுண்மையான விஷயத்தை நாம் பார்க்கணும் உள்ளுக்குள்ள பகவான் இன்டலெக்ட்ன்னு ஒன்று கொடுத்துருக்காரு புத்தின்னு அதனால தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின் எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அது புத்த மதத்தினுடைய பழமொழின்னு சொல்லுவார்கள் காதால் கேட்கறது வேதம் வேதமும் பொயின்னு விட்டாங்க அவங்க கண்ணால் கண்டதும் போய் பிரத்யட்சமும் சத்தியம் இல்லை காதால் கேட்குற வேதமும் சத்தியம் இல்லை நீ என்கொயரி பண்ணு அப்படின்ட்டாங்க எதை வச்சுன்னு என்கொயரி பண்ணுறதுதான் தெரியல இப்போ தர்மபதம் அப்புறம் அவங்களும் புஸ்தம் எழுத வேண்டியதாக போயிடுது தர்மபதம் அப்புறம் வந்து சூத்திர பிட்டக்கம் இந்த மாதிரி அவங்களும் நிறைய புஸ்தெலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கிடைச்சியில் அவங்க வேதம்னா எடுத்தது அதை பற்றி நமக்கு இப்போ டீடைல்ஸ் வேண்டாம் விஷயம் என்னென்னா நம்ம சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் நம்ம உலகத்தை பார்ப்போம் திருக்குறள் வள்ளுவர் எப்படி உலகத்தை பார்க்குறாருங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம் திருவள்ளுவர் எப்படி பார்க்குறார் வேதங்களில் ரிஷிகள் இந்த வாழ்க்கையை எப்படி புரிந்து வாழ்ந்தார்கள் நாம் புரிஞ்சு வாழ்கிறதுக்கும் ரிஷிகள் புரிஞ்சு வாழ்ந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரிஷிகள்னால் ரொம்ப விவேகிகள் எப்படி வாழ்ந்தால் எவ்ரிடே ஹாப்பியாக இருக்கலாம் அதுதான் நமக்கு லட்சியம் ஒரு ஒரு நாளும் துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முதல்லையே பிளான் ப்ராப்பராக இருக்கணும் கஷ்டம் வந்தவுடனே சைக்காலஜிஸ்ட்ட ஜோசியங்கிட்டையெல்லாம் ஓடக்கூடாது கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே தயாராக இருக்கணும் திருவள்ளுவர் ஒரு குரல் சொன்னார் எதிரதாக காக்கும் அறிவினாருக்கில்லை அதிர வருவதோர் நோயின் என்னெல்லாம் யோசித்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கிறவனுக்கு பெருசாக ப்ராப்ளம் வராதுங்கிறார் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவனுக்கு அப்படி பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அவனால் ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ இந்த மிலிட்ரியில் தினவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எதுக்கு இல்லாட்டி அவனுக்கு சண்டை போட வேண்டிய நேரம் வரும்போது சண்டை போட முடியாமல் போய்டும் அந்த நேரம் கத்தியை சொல்ட்றான்னா துப்பாக்கிடுறான்னா தினம் அவனுக்கு சுட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்போ நாளைக்கு ஒரு வார் வந்தால் உடனே பண்ண முடியும் அதனால தான் சும்மாவாவது பிளேனை கிளப்பின்ட்டு இருப்பான் இது பண்ணிகிட்டு இருப்பான் பண்ணிகிட்டே இருப்பான் தினமும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லாட்டி திடீர்னு பிரச்சனை வர்ற போது தீ இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ பிளேனில் ஏறின உடனே அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாங்க யார் பார்க்குறாங்க அதை எல்லா ப்ளேன்லேயும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்படி நான் பாட்டோம் நின்று நின்று ப வந்தவுன்னே இப்படி இந்த மாதிரி வழி இருக்குது ஃபுட்பாத் இருக்குது இப்படி இருக்குது அங்கே பாருங்கோ இங்கே பாருங்கோ மேலேருந்து விழும் அப்படின்னு சொல்லிப்பா வாயில் வச்சு காமிக்கிற பெல்ட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குற யாராக உருப்படியாக பார்க்குறாங்களோன்னு திடீர்னு ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சு உங்களே அந்த நேரம் என்ன பண்ணுறேன் அவன் வந்து தடுமாறுவான் ஓன்னு கத்துவான் ஓ காடுன்னுபான் ஒரு டர்புலன்ஸ் வந்தால் போகிறோம் இந்த பிளேன் போகிறபோது ஒரு டர்புலன்ஸ் வந்து இப்படி இப்படி ஃப்ளைட் ஃப்ளைட் ஆடிச்சுன்னா போகிறோம் இவர் ஊரில் அத்தனை சாமியும் கூப்பிடுவான் நீ இருந்தா என்ன போனான் என்ன அவன் முதல்ல அவன் ஆரம்பத்துலேருந்து காமிச்சின்னு இருக்கான் பாவம் கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளனேஷன் அவங்க பாவம் அது அப்படியே மொனாட்டஸாக பண்ணணும் ஒரு ஒருத்தரையும் பிள்ளைன் கிளம்பின உடனே எல்லாருக்குமே சொல்லி ஆகும் இது போகிறதுக்கு ரெக்கார்டர் வேறு இது வேறு அது வேறு அது மாதிரி வாழ்க்கையில் முதல்லையே துன்பத்துக்கு தயாராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியணும் இந்த ஃபையர் சர்வீஸ் ஃபையர்லாம் வந்து இங்கே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஃபயர் திடீர்னு தீ பிடிச்சா என்ன பண்ணுறது அது கவர்மெண்ட்டி என்ன பண்ணுறது பயமுறுத்துறையின்னு சொன்னேன் நினச்சிக்காங்க அப்போ இங்கெல்லாம் அந்த எக்ஸ்டிங் எக்ஸ்டிங்விஷர் ஏன்னா வச்சுருப்பான் அதை அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி அந்த நேரத்துக்கு ஒர்க் பண்ணாது அது மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் அந்த நேரம் போய் ஜோசியர் சொல்லுவார் திருவண்ணாமலையை சுற்றுனா அப்போ நமக்கு கால் அதிகமாகும் ஏன்னா தினம் நடக்கிறவனுக்கு தானே திருவண்ணாமலையை சுற்றுறது சொல்லவும் திடீர்னு ஒரு நாளைக்கு ரொம்ப நடக்கவே மாட்டான் அங்கிருந்து எல்லாத்துக்கும் ரிமோட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கிறோன்னா போய் திருவண்ணாமலையை பதினாலு கிலோமீட்டர் சுற்றுறான்னா ஐயோம்பாம் அப்போ நீ உனக்கு துன்பம் போகும் நான் என்ன பண்ணுறது கிரகங்கள் அப்படி சொல்லுகின்றன சொல்லுவோம் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தால் இப்போ தினம் நடந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறவனாக இருந்தால் ஈஸியாக போயிட்டு வந்துடுவான் அதுதான் அதுக்கு தான் என்றைக்குமே வாழ்க்கையில் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் வருஷம் போகிறப்ப இன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி இனிப்பு எல்லாம் சேர்த்து தானே இந்த வருஷம் முழுக்க எப்படி இருக்குங்கன்னா நீ எப்படி யோசிக்கிறையோ உன்னோட ஆட்டிடியூடை பொறுத்து இருக்கும் அது எல்லாருக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னா நீ ஃபியூச்சருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு நாங்கள் கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்னு வேறு சாமியாரை பார்க்குறேன்ட்டான் யோசிக்க சொல்கிறார் இந்த சாமியார் அறிவை பயன்படுத்தணுங்கிறார் அதெல்லாம் நம்மளால் முடியாது நம்மளாம் ஆர்டினரி பர்சன் கேட்டால் இவன் சா சாஃப்ட்வேர் இன்ஜினியரான் ஆர்டினரி பர்சனை இதுக்கு மாத்திரம் மூளை யூஸ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கணும் சரி லோகேன்னு சொன்னால் சாஸ்திர திருஷ்டியில் சாஸ்திரம் லோகசப்தத்துக்குதான் இந்த அவ்வளோ அர்த்தம் சொல்கிறேன் லோக்கம்னா என்னென்னா லோக்கம்னா உலகம்னு அர்த்தம் இல்லை உலகத்தில் அப்படின்னு போடக்கூடாது இங்கே சாஸ்திரத்தில் ஏன் சாஸ்திரத்தை லோகம்னா சாஸ்திரத்தை வச்சு தான் உலகத்தை பார்க்குறோம் ஏன்னா ஜனங்களுடைய அத்தனையும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு மக்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி வாழணும் நான் யார் உலகம் என்ன எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆ சாஸ்திரத்தில் அல்டிமேட்டாக எந்த காடை பற்றி பேசியிருக்கு அதுதான் எதனுடைய கட்டளையால் இந்த சூரியன் உதிக்கிறது பூமி சுற்றி கொண்டே இருக்குது தெரியுமோ இல்லையோ ஏன் தலை அது வேறு விஷயம் பூமி சுற்றின்ட்டுருக்குப்பா பூமி சுற்றின்ண்டே இருக்குது அது தன்னைத்தானே சுற்றி அப்புறம் சூரியனை சுற்றி வருகிறது இதெல்லாம் தெரியுமான்னா அது மாதிரி ஓயாமல் எவ்வளோ ஸ்பீடில் போயின்ட்டுருக்கு பூமி நமக்கு எதாவது தெரியறதா பூமி சுற்றிகிட்டு இருக்குது இதெல்லாம் யாருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு சுற்றி கொண்டு இருக்கிறது சூரியன் வருவது எவராலே சந்திரன் வருவது எவராலே மனம் எண்ணுவது எதனாலே மனம் எது தாட்டு இருக்கே இந்த தாட்டு வர்றதுக்கு என்ன ரீசன் அது நேச்சர்னா ஏன் நேச்சர் வருது நேச்சர்னால் பேசாமல் சுப் சாப் பாய திறக்கப்படாது அப்படின்னு நேச்சர்னா நேச்சர்னா நேச்சர் ஏன் யார் நேச்சர் நேச்சர் ஒர்க் பண்ணுறதுன்னா நேச்சர் ஏன் அப்படி இருக்குதுன்னு அதுக்கு மேலே பேச முடியாது உனக்கும் அது பதில் சொல்ல முடியாது நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது ஏதோ ஒரு சக்தி இந்த உடம்புக்குள்ளே ஒரு அறிவு சக்தி இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஒரு அறிவாற்றல் இருக்கே இந்த உடம்புக்குள்ளே ஒரு அறிவு தத்துவம் இருக்குது இல்லை அதனால தானே இப்படி உட்காந்து படிச்சுட்டுருக்கோம் ஆபஞ்ச இந்த உடம்புக்குள்ளே அறிவு வடிவமான ஒரு தத்துவம் இருக்கிறது பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஒரு அழிவு வடிவமான தத்துவம் இருக்குன்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்வரன் எத்து ஆக்னயா பிரவர்த்தன்தே சர்வே எதனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அனைத்தும் இயங்குகிறது பீஷாஸ்மாத் வாதப்பவத்தே யாருடைய யாருக்கு கட்டுப்பட்டு சூரிய காற்று வீசுகிறது யாருக்கு கட்டுப்பட்டு சூரியன் காரியம் செய்கிறது ஏதோ ஒரு கான்ஷியஸ் ப்ரின்ஸிப்புள் இந்த யூனிவர்ஸில் இருக்குது எப்போ எதுக்கு பிரமாணம் என்னென்ன நான் தான் எனக்கு தெரியும் இப்போ இந்த கட்டடம் கட்டினது யாருன்னா யாரோ ஒருத்தர் கட்டியிருக்கார் உங்களுக்கு பார்க்க பார்க்காம இருக்கலாம் இந்த ஹால் என்னெல்லாம் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் இது மல்டி பர்பஸ் ஹாலாக இருந்தது இதில் ஒரு பகவத்கீதை எங்கேயுமே நடந்திருக்கு ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் வேத பாடசாலை நடந்திருக்கு அப்புறம் யோகா கிளாஸ் நடந்திருக்கு இப்போ க்ளோபல் கிளாஸ் ரூமாக மாறி இருக்குது அதுக்கு வேண்டி இதெல்லாம் இத்தனை எல்லாம் அண்ணா இதெல்லாம் செலவு பண்ணி இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க யார் பண்ணாருன்னா கொத்தனார் பண்ணார்ண்ணா சரி கொத்தனார் பண்ணுறதுக்கு யார் ஆர்டர் கொடுத்தாருண்ணா எல்லாம் பண்ணி இத்தனை காரியம் பண்ணியிருக்கோமே ஒரு வேணும்னு நினச்சி திட்டம் போட்டு தானே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி யூனிவர்ஸை கேட்குறோம் ஆக காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இஃபெக்ட் இருக்கணும்னா காசு இருந்து தான் ஆகணும் அதுதான் லாஜிக் அந்த அடிப்படையில் நாம் என்ன பண்ணுறோம்னா எதை முன்னிட்டு கொண்டு கேட்குறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே சாஸ்திரத்தில் தெய்வம் எந்த தெய்வத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு கடவுள் தேவன்னு சொன்னாலே அறிவு தத்துவம் திவ்வு அப்படின்னாலே பிரகாஷம்னு அர்த்தம் டு ஷைன் ஆஹ தெய்வத்தம் லோகே இது பிரதம பிரஷனா ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா சாஸ்திரத்தில் எந்த தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கு எந்த தெய்வம்னா தெய்வத்தில் நிறைய ரகம்ங்கிற அர்த்தத்தில் இல்லை எது எதுனால் எதனால் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது அதை பற்றி சொல்லியிருக்கிறது இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்குறார் அப்புறம் அடுத்தது என்னென்னா கிம்பாப்பேக்கம் பாராயணம் பாஷ்யம் படிப்போம் கிம் வாப்பேக்கம் பாராயணம் அஸ்மின் லோகே ஏக்கம் பராயணிச்சிம் பரம் அயனம் பிரனம் எரீட்சித்தி ஹயிர்த்தே கீயன் கிண तस्मिन्द्रिष्टे परावरे, तस्मिन्द्रिष्टे परावरे इतिश्रुते है इतिश्रुते है लोके लोके தமின் தே பராவரோ கல் இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரமாக இருக்கும் அறிவு தத்துவமாக சொல்லப்படுவது எது எந்த தெய்வத்தை சொல்லி இருக்கிறது அதுக்காக தான் சொல்கிறாருங்க அது மாத்திரமில்லை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்மின் லோக்கே ஏக்கம்பாராயணம் இங்கே எல்லாம் ஏக்கங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இரண்டற்ற ஒன்று இதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஷன் சாஸ்திரத்தில் ஏகப்பட்டது இருக்குது இந்த உலகத்தை படைச்சது ஒருத்தரா பலரா ஏககர்த்தாவா அநேக கர்த்தாவா அப்படி சொல்லி விசாரம் பண்ணி ஏககர்த்தான்னு தீர்மானம் பண்ணியிருக்கு அதை பற்றி ஒரு ஒரு சாஸ்திரங்களும் ஒரு ஒரு கோணத்தில் அதெல்லாம் இங்கே நம்ம விஸ்தாரமாக பார்க்கல சங்கரபாஷ்யத்தை படிச்சுன்னு இருக்கோம் பிரம்மசூத்திரத்தில் விசாரங்கள்லாம் பண்ணுறபோது இந்த சிருஷ்டிகர்த்தா ஏகஹாவா அநேகஹாவா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தனா ரெண்டான்னா இல்லை அப்பப்போ ஆள் வேறு வேறு மாதிரி ஃபேஸ் மாறும்னா அது பர்சனாலிட்டி அங்கே இருக்கிறவோ ஒரு மாதிரி இருப்பான் இங்கே இருக்கிறவோ ஒரு மாதிரி இருப்பான் அப்படி நடக்கிறவோ ஒரு மாதிரி இருப்பான்னா அது வந்து பர்சனாலிட்டி சேஞ்சாரு எல்லார்டியும் ஒரே மாதிரி ஃபேஸை காட்ட மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் ஒருத்தன்தான் அவனுக்கே தெரியும் அவனுடைய ம பர்சனாலிட்டி எப்படி என்னது மல்டி பர்சனாலிட்டியா மல்ட்டினா வேறு விஷயத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது ஸ்பிளிட்டு இருக்கா இல்லையா சைக்காலஜிஸ்ட போனால் தெரிஞ்சு போய்டும்மா அவருக்கும் இருக்கும் ப்ராப்ளம் அது வேறு விஷயம் அவர்கிட்ட அம்மாவுக்கு தெரியும் ஆனால் ஏதா ஆக்னயா பிரவர்த்தன்தே யாருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அதனால் ஈஸ்வர ஜகத்காரணம் கேம் சாஸ்திரே ஜகத்காரணம் ஜகத்காரணா கஹா ஜகத்காரணா தேவஹா கஹா சாஸ்திரேஷு சாஸ்திரங்களில் இந்த படைப்புக்கு காரணமாக சொல்லப்படுகின்ற இறைவன் யார் அடுத்தது என்னென்னா அஸ்மின்லோக்கு இந்த வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் முடிந்த குறிக்கோள் என்னது வேறு என்ன என்னென்ன பணம் சம்பாதிக்கிறது படிக்கிறது வீடு கட்டுறது என்ன பணத்தை எந்த பேங்கில் ஒரு நாலஞ்சு பேங்கில் போடுறது போட்டதுக்கெல்லாம் வட்டியை வாங்கிட்டுருக்குறது உட்காந்துட்டு இருக்குது கணக்கு எழுதுறது ஆடிட்டுட்டு கொடுக்குறது இதுவாக பராயணம் பராயணம்னா பரம் அயனம் அல்டிமேட் கோல் என்னது கடைசியில் உடம்புலேருந்து இந்த சரீரத்திலேருந்து கிளம்புற போது எதை நினச்சின்னு கிளம்ப போகிறேன் அல்டிமேட் கோல் என்ன அதனால் பராயணம் பரம் அயனம் பிராப்தவியம் ஸ்தானம் வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் என்ன முடிந்த குறிக்கோள் என்ன இதெல்லாம் லவ் இது என்னது என்ன சொல்கிறது மீ இன்டர்மீடியட் இதெல்லாம் இன்பிட்வீன் ப்ரைமரி கோல் என்ன எல்லா கோலெல்லாம் செகண்டரி கோல் தேர்ட் லெவலில் இருக்கிற கோல் ஏகப்பட்டது இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற லிஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது அதனால் வாழ்க்கையின் உயர்ந்த மேலான சிறந்த குறிக்கோள் முடிந்த குறிக்கோள் என்னது அது அதுவே சொல்கிற சங்கராஜ் சொல்கிறேன் எஸ்மின் நிரீட்சித்தே ஹிரதய கிரந்தி பித்தியத்தை எதை நன்றாக அறிந்து கொண்டால் எஸ்மின் நிரீட்சிதேன்னா எந்த தத் விஷய சப்தமி எஸ்மின் எந்த விஷயத்தை நிரீக்ஷத்தை நிரீட்சத்தை நிரீட்சத்தேன்னு சொன்னால் பார்க்கறது நிச்சயமாக பார்க்குறதுன்னு அர்த்தம் எந்த ஒரு தத்துவத்தை உறுதியாக தெரிந்து கொண்டால் உள்ளத்தில் இருக்கும் முடிச்சுக்கள் அவிருமோ அவிழுமோ அப்படிங்கிறது ஹிரதய கிரந்தி பித்தியத்து ஹிரதய கிரந்தி என்னதுன்னா அறியாமை ஆசை செயல் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தான் முடிச்சு உள்ளே நம்மளை வந்து உலகத்தில் வந்து போட்டு முடித்து போட்டு வச்சுருக்கோம் அதாவது அறியாமையோடு படிக்கவே மாட்டேங்கிறோமே ஆஹ் அறியாமையோடு முடிச்சு வச்சு முடிச்சு போட்டுருக்கு அறியாமையினால ஆசை உண்மையை அறியாதனால ஆசை ஆசையினால என்னென்ன ஓயாத செயல் செயல்களில் விருப்பு வெறுப்பு என்னது துன்பம் கலந்த இன்பம் திருப்தியே இல்லை என்னமோ போங்க ஏன் பிறந்தோன்னே தெரியல அப்படிங்குறான் என்னமோ போங்கங்கிறான் வாழ்க்கை அழுத்துக்கிறான் வெறுத்துருச்சுங்கிறான் ஏன்ப்பா வெறுத்துருச்சு அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க இனி வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே படிக்காமல் தெரிஞ்சிக்காமே என்னவோ பேசிகிட்ருக்கேன் அவனால் என்னவோ மனசில் நினச்சிருக்கான் நினச்சதெல்லாம் நடக்குமா நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தனால பித்தியத்தை ஹிருதய கிரந்திகி ஹிருதய கிரந்திகி பித்தியத்தே உள்ளத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அவிழ்கின்றன சித்தியந்தே சர்வசம்சய எல்லா சந்தேகங்களும் போகின்றன அது மாத்திரமில்லை க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி எல்லாம் உபனிஷத் மந்திரம் அதாவது அறியாமை ஆசை கர்மா இந்த முடிச்சல்லாம் போகிறது எல்லா விதமான சந்தேகங்கள் ஆத்மா அஸ்தி வா நவ புனர்ஜன்ம அஸ்தி வா நவ மோட்சா என்ன வாழ்க்கை என்ன என்ன நான் யார் இது என்ன எதுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாம் போகிறது அது மாத்திரமில்லை நம்ம பிறப்புக்கு காரணமான வினைகளெல்லாம் அழிகின்றன க்ஷியந்தே சாஸ்ய கருவாணி நான் விஸ்தாரமாக சொல்லலை முண்டகோபு நிஷத்தில் சங்கராச்சாரியருக்கு தனியாக பாஷ்யம் பண்ணியிருக்கார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆ எந்த ஒரு உண்மையை தெரிந்து கொண்டால் துன்பங்கள் முற்றிலும் நீங்குமோ அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னு அர்த்தம் கிம் வாப்பேக்கம் வாழ்க்கையின் முடிந்த குறிக்கோள் என்ன எந்த குறிக்கோளை அறிந்தால் துன்பமே இல்லாத இன்பத்தை அடைவோமோ அந்த குறிக்கோள் என்னன்னு கேட்குறார் அந்த குறிக்கோளுக்கு அந்த இறுதி கோரிக்கோள் என்ன அப்படிங்கிறது அதனால் ஸ்ருத்தியை கோட் பண்ணுறார் எல்லாத்துக்கும் ஸ்ருத்தியை கோட் பண்ணுறார் அடுத்த அடுத்த பேராகிராஃப் यस्य यस्य विज्ञानमात्रेण प्राप्यते न न प्रविष्टस्य विद्यते ேந்தல மோேதிச்சனவிஷ்டி புனர்பவன் यद्विहाय தவீ ப்ரமவேதிரி அப்பயு தது உத்தேக்கம் பாராயணம் லோகே எத் தத் கிமிதி தித்தீய்பிரஸ்ன ரெண்டாவது கேள்வியை தான் விஸ்தாரமாக திரும்ப சொல்கிறார் ஆக இந்த சாஸ்திரத்தில் எந்த தேவத்தை சொல்லப்பட்டிருக்கு எந்த தெய்வம் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருப்பது எது சொல்கிறாருங்க எஸ்ய விஜான மாத்திரேன ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும் விஷ்ணு சகசிரநாமத்தில் ஆதிசங்கரர் எப்படி அத்வைத சித்தாந்தத்தை அழகாக சொல்கிறார் பாருங்க எஸ்ய விஜான மாத்திரேன எதை நன்றாக அறிந்த மாத்திரத்திலேயே ஆனந்த லக்ஷணா மோட்சா பிராப்பியத்தை வேறு பார்க்க முடியாது ஆனந்த ஸ்வரூபமான மோட்சமானது அடையப்படுகிறதோ ஆக எந்த எந்த தத்துவத்தை நன்றாக அறிந்த மாத்திரத்தினாலேயே ஆனந்த லக்ஷணாக மோட்சா பிராப்பியத்தை அப்போ மோட்சத்துக்கு லக்ஷணம் சொல்கிறார் ஆனந்த லக்ஷணா ஆனந்த லக்ஷணம்னா ஹாப்பி சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி நிறைவு முழுமை ஆனால் இதெல்லாம் பார்க்குறதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற குறை நிறையவே பார்க்குறதில்ல எல்லாத்தையும் இவன் வந்து என்ன சொல்கிறது இவனோட நாலெட்ஜ் வந்து டாமினேட் பண்ணிடும் அபிபவஹா எப்படி வந்து அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து இந்த மாதிரி லைட்டெல்லாம் இப்போ இந்த ஹாலில் அந்த பக்கத்துலேருந்து வெளிச்சம் வருது எந்த வெளிச்சம் அதிகமாக டாமினேட் பண்ணுறதுன்னா அந்த வெளிச்சம்தான் டாமினேட் பண்ணுறது அது மாதிரி இதெல்லாம் டியூப்லைட் மாதிரி இந்த கண் காது மூக்கு நம்ம குறுகிய நேரோ மைண்டு இதெல்லாம் டியூப்லைட்டு மாதிரி இந்த ஞான சூரியன் வேதாந்தம் படித்து படித்து இந்த ஞானம் வர வர என்னாகும்னா இதெல்லாம் டாமினேட் பண்ணி மேலே அது போயிடும் அது பேர் அபிபவான்னு பேர் ஓவர் பவர் பண்ணுறது மேலோங்கிறது அதான் சொல்றார் ஆனந்த லட்சணாக மோட்சா பிராப்பியத்தை எஸ்ய விஜான ஆனந்த லக்ஷணாக மோக்ஷா பிராப்பியதே இந்த மோக்ஷரூபம் இங்கே சங்கராச்சாரியார் தெளிவாக சொல்கிறார் மோட்சங்கிறது ஏதோ ஒரு லோகப் பிராப்தி கிடையாது ஏதோ ஒரு பர்டிகுலர் லோகத்தில் போய் இந்த உடம்புலேருந்து உயிர் கிளம்பி போய் ஒரு உலகத்தில் போய் அந்த உலகத்தில் ஒரு நல்ல உடம்பை எடுத்துக்கொண்டு வைகுண்டத்திலேயோ பரமபதத்திலேயோ இருக்கிறதுங்கிறது சொல்கிறது இல்லை மற்ற மதத்திலெலாம் துவைத்த சித்தாந்தங்கள்லாம் அப்படி தான் சொல்லுகிறார்கள் இந்த இந்த சோல் அல்லது இந்த செல்ஃப் ஜீவாத்மா மறுபடியும் இன்னொரு பாடியில் என்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மோக்ங்கிறது பொதுவான கருத்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இந்த சக்கரத்தில் சுற்றிக்கின்றே இருக்குது இந்த உடம்புல உயிரானது ஒரு ஒரு உடம்புக்குள்ளே புகுந்து புகுந்து வர போயிகிண்டே இருக்குது எத்தனை ஜென்மாய் எடுத்தது தெரியாது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் நமக்கு மறந்து போயிடுறது நல்ல வேலை இப்போ இந்த வயசு இந்த உடம்புலேயே நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது எது டீப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுதான் அதுதான் ஞாபகத்தில் இருக்குமே தவிர எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை ஆனால் உண்மை நிறைய உடம்பு வந்திருக்குங்கிறதும் இனி எத்தனை உடம்பு வருங்கிறதும் தெரியாது அதை தான் படிச்சுட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ இறைவா கட்சி ஏகம்பனே ஆக அத்வைத சித்தாந்தத்தில் மோக்ஷங்கிறது ஏற்கனவே இருக்குது நீ இதெல்லாம் சூப்பரிம்போஸ் பண்ணியிருக்கேங்கிறது தான் இங்கே நீ வந்து உன்னிடத்தில் இந்த எல்லாமே திருப்பிடும் கர்ம காண்டத்தில் உபாசனா காண்டத்தில் பண்ணின உபதேசத்தை அப்படியே திருப்பிடும் அத்வைத சித்தாந்தம் யார் சொன்னால் இதெல்லாம் உண்மைன்னு முதல்ல உனக்கு உண்மைன்னு நீ இதை நினைச்சுன்னு இருக்கிறதுனால உண்மையு உன் பேருக்கா சொன்னேன் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஆனால் வாஸ்தவமாக சொல்கிறேன் இந்த படைப்பு இந்த வாழ்க்கை எல்லாம் மாயத்தோற்றம் கனவுக்கு சமானம் கனவு எப்படி நனவில் உண்மை இல்லையோ அப்படி இந்த நனவும் மெய்யுணர்வின் கோணத்தில் உண்மையில்லை ஆகவே இருக்கும்போதே இதனுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது வாஸ்தவம் கிடையாது எது சேஞ்ச் ஆகிண்டே இருக்கோ அது வந்து எட்டர்னல் கிடையாது ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா எது மாறுகிறதோ அது நிலையற்றது எது நிலையற்றதோ அது உண்மையல்ல இதுதான் லாஜிக் எது ரியல் இருக்கணும் ரியாலிட்டி ரியல் இருக்கணும் ரியல்னு சொல்லணும்னா அது எப்பவும் இருக்கணும் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு எப்படி ரியாலிட்டி கொடுக்க முடியும் மின் மின் வந்து இன்றைக்கி ரியல் இல்லை ஆனால் நேற்றுக்கு நேற்றுக்குரியல் இருந்துன்னு சொல்லப்படாது எது மாறுகிறதோ அது உண்மை இல்லை அதனால் ஆதிசங்கர் சொல்கிறார் மோக்ஷங்கிறது இப்போவே இங்கே அதில் தான் நம்ம இருக்கும் பந்தந்தான் கல்பனை பந்தந்தான் நம்மளால் கற்பிக்கப்பட்டிருக்கு பந்த நிவர்த்தி தான் பண்ணணும் அதை தான் இங்கே சொல்கிறார் எதை அறிந்த மாத்திரத்தில் எதை அறிந்த மாத்திரத்தில்னா எந்த மெய்ப்பொருளை அறிந்த மாத்திரம் அவரே சொல்லப்படுறார் பாருங்க எந்த மெய்ப்பொருளை அறிந்த மாத்திரத்தில் ஆனந்த லக்ஷணாக மோட்சா பிராப்பியத்தை நம்பர் ஒன் எத் வித்வான் ந பிபேதிக் குதஷனை கடைசியில் போட்டார் ந பிபேத்திக் கதாச்சனேத்தி போடலை சங்கராச்சாரியார் சொல்கிறத கவனிக்கணும் உபநிஷத்தில் நல்லா படித்தால் தான் ஞாவும் வருது ஏன்னா முதல்ல கதாச்சனன்னு போட்டிருக்கு அது ஹிரண்யகர்ப உபாசனை தைத்திரிய உபநிஷத்தில் அதே தைத்திரிய உபநிஷத்தில் கடைசியில் நபிபேத்தி குதஷ்சனன்னு இருக்குது குதஷ்சனங்கிறது வந்து இது வந்து என்னது சச்சிதானந்த பிரம்மன் ஹிரண்யகர்பன் இல்லை எதோவாச்சோ நிவர்த்தன் தே மந்திரத்தில் நபிபேத்தி கதாச்சனங்கிறது ஹிரண்ய கர்ப்ப உபாசனையினால் வரக்கூடிய பலன் ந விபேதி குத்தஷ்டனுங்கிறத கொண்டு வரார் கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியர் எதை எந்த மெய்ப்பொருளை அறிந்தால் எதனிடமிருந்தும் அச்சப்பட மாட்டானோ ஏன்னா எதுவுமே இல்லை அதனால் ரெண்டாவது பொருள் இல்லாததுனால பயப்படுறதுக்கு விஷ வஸ்துவே இல்லை விஷயமே இல்லை நபிபேத்தி குத்தஷ்டனை முதல்ல என்ன சொல்கிறார் ஆனந்த லட்சணமான மோக்ஷம் எதை அறிவதால் அறிவா அறிவதாலேயே விஜான விஜான மாத்திர ஞானத்தினால மட்டுமேனு அர்த்தம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆ எதை தெரிந்து கொள்வதால் மட்டுமே ஒருவன் ஆனந்த ஸ்வரூபமான மோட்சத்தை அடைகிறானோ எந்த உண்மையை அறிவதால் எதனிடமிருந்தும் பயப்படுவது என்பது இல்லவே இல்லையோ எத் பிரவிஷ்டசிய ந வித்தியதே புனர்பவகா எந்த மெய்ப்பொருளில் தன்னை நுழைத்து கொண்டவனுக்கு மறுபடியும் இந்த உடல் பற்று இல்லையோ பிரம்மமா தன்னை புரிஞ்சு கொண்டவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் ஆக இறைவனை தன்னை இறைவனாக அறிந்து கொண்ட பிறகு தன்னை ஒரு சன்ன அல்பமான ஜீவனாக நினச்சிப்பானா என்ன மூணாவது சொல்கிறார் எத் பிரவிஷ்ட ந வித்தியதே புனர்பவா எஸ் ச வேதனா ததேவ எதை அறிவதால் அதுவாகவே ஆகிவிடுகிறானோ நாலு சொல்கிறார் பாராயணத்துக்கு இவ்வளோ விளக்கம் கிம் வாப்பேக்கம் பாராயணம் ஆக ஆனந்தம் அபயம் ஆனந்த அபய சம்சார நிவத்தி பிரம்மபாவைவனாகவே ஆகிடுறானான் எந்த குறிக்கோளை மே எந்த குறிக்கோள் வாழ்க்கையின் முக்கிய இறுதி குறிக்கோள் என்று அறிகிறானோ அந்த மெய்ப்பொருளாகவே ஆகிறான் ஏன்னா அதுவாக ஆகிறான் இல்லை அதுவாக தான் இவன் இருக்கான் இந்த அல்பமான பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணிவிடுறான் தூக்கத்தில் எப்படி பகவானாக பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுறார் ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்குது தூக்கத்தில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அங்கே சுகமும் இல்லை துக்கமும் இல்லை சுகதுக்கம் இல்லாத ஒரு சுகம் சுகம் துக்கம் இல்லாத துக்கம் சொல்லக்கூடாது சுகதுக்கம் இல்லாத சுகம் நல்லா ஆனந்தமாக தூங்கினே இருந்தானு சொல்கிறோம் அது முழிச்சுன் போதே அறிவாலை பண்ணுறது விஷயம் இங்கே இப்போ ராத்திரி ஸ்மரணத்தில் சொல்கிறோம் மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுஷுப்திரனுபூயத்தே போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியமனுபூயத்து அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது மயக்கத்தால் மயக்கத்தால் உறங்கும்போது மோகத்தால் உறங்கும் பொழுது மோ உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அறியாமையால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அறிவால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது மோக்ஷம் எனப்படுகிறது துரியம் எனப்படுகிறது நான் இக்னோர் பண்ணுறேன் என் லைஃப்பையே நான் இக்னோர் பண்ணுறேன் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ண என் லைஃபை மாத்திரம் இல்லை என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோட லைஃப்பையும் நான் இக்னோர் பண்ணுறேன் இதுதான் வேதாந்தம் அத்வைத சித்தாந்தம் எவ்வளவு ரியாலிட்டி கொடுக்கணுமோ அளவாக கொடுப்பேன் அளவுக்கு மீறி ரியாலிட்டி கொடுத்து ப்ராமா நானும் கஷ்டப்பட மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் நம்ம பண்ணுறதெல்லாம் ஓவர் ரியாலிட்டி இப்படியே இமோஷனாகி கவலையோ கவலையை வச்சுட்டு ஜோசியன்ட்டை போய் கோயிலை சுற்றி அதை பண்ணி இதை பண்ணி என்னெல்லாமோ பண்ணி கவலைப்படுறதையே ஒரு கர்மாவாக எடுத்துன்னுட்டான் நித்தியம் காலையில் எழுந்தோன்னே கவலைப்படணும்னா என்ன பண்ணணும்னா கவலைப்படுவோம் கவலைப்படுறோம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் நேரம்னா எல்லோரும் உட்காந்து கவலைப்படுங்கோ பிளான் பண்ணி கவலைப்படுறது நடக்குமா நமக்கு ஆசை நிறைய இருந்தால் கவலை வரத்தான் செய்யும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் தான் கவலை இல்லாமல் இருக்க முடியும் அது மறந்து ஆனால் ஆசையும் எதிர்பார்ப்பும் எப்படி போகும்னா வாழ்க்கையோட உண்மை புரிஞ்சாத்தான் ஆசை எதிர்பார்ப்பெல்லாம் போகும் எல்லாம் முப் நாற்பது வயசு ஐம்பது வரைக்கும் இருக்கும் எல்லா ஆசையும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே போக ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் புத்தி விவேகம் இருந்தால் போகும் நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முதல் கிளாஸில் சொன்னேன்னு அப்புறம் சாயங்காலம் சொல்கிறேன் அது ஆக இந்த நாலு பிரயோஜனத்தை ரொம்ப அழகாக சொல்லுவேன் பராயண சப்தத்துக்கு இப்படி ஒரு அழகான அர்த்தம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர் பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே தன்னை உணர்கிறான் இறைவனை அறிபவன் தன்னையே இறைவனாக அறிகிறான் இதுதான் உண்மை இறைவனை வந்து எப்போவுமே இறைவன் தா இறைவனுடன் அடிமை இல்லை நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா தேகோகம் ஜீவோகம் சிவதாசோகம் நாலு தேகோகம்னா என்ன உடம்பாக நான் இருக்கிறேன் அப்புறம் என்னென்னா உடம்புக்குள்ளே இருக்கிற சோலாக நான் இருக்கிறேன் ஜீவனாக நான் இருக்கிறேன் தேகோஹம் இங்கே படி கிளாஸுக்கு சத்சங்கத்துக்கு வந்தால் தான் கோயிலுக்கு வரணும்னாலே ஜீவோகம் புத்தி இருக்கணும் தேகோகம் புத்தி இருந்தால் சரி வராது தேகோகம் புத்தி இருக்கிறவன் மெட்டீரியலிஸ்டிக் ஜீவோகம் புத்தி இருக்கிறவன் தார்மீக்கனாக இருப்பான் தர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் உடம்பே நான் நினைக்கிறவன் வந்து மெட்டீரியல் திங்ஸுக்கு சென்ஸ் ப்ரெஷர்ஸுக்கு தான் இம்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் சொசைட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவான் ஆக அர்த்த காமத்துக்கு பிரதானம் உடம்பே நான் நினைக்கிறவன் அர்த்த காமத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர்னு நினைக்கிறவன் தர்மத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் பயப்படுவான் ஜென்வின் ஃபியர் இருக்கும் அவனுக்கு அப்புறம் அடுத்தது அது அந்த ஜி இருக்கிறதுனால நான் யாருன்னா பகவானோட தாசன்பான் சிவதாஸ் ராமதாஸ் கிருஷ்ணதாஸ் அப்படி சொல்லுவோம் அதுக்கப்புறம் குருவிட்ட வேதாந்தமெல்லாம் தத்துவங்கள்லாம் படித்த உடனே நான் தாசும் இல்லை ஜீவனுமில்ல சிவதாசனும் இல்லை அகம் பிரம்மாஸ்மி அகம் தேஹோஸ்மி அகம் ஜீவோஸ்மி அகம் சிவதாசோஸ்மி விஷ்ணுதாஸ் ஏன்னா விஷ்ணுதாசன் ஆகும் விஷ்ணுதாசோ அஸ்மி அகம் விஷ்ணு அஸ்மி அகமேவ விஷ்ணு அகமேவ பிரம்ம அகமேவ இதம் சர்வம் நானே அனைத்துமாக இருக்கிறேன் அப்படின்னு புரியும் ஆக இந்த நாலு விஷயத்தை ஞாபக வச்சுங்கோ மோ இது ரொம்ப அழகான ல சொ லட்சணம் சொல்லியிருக்கார் எஸ் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம் எஸ் விஜயானமா ஆனந்தலட்ச மோட்சா பிராப்பத்தை எத் விவேதி குத்தச்சன பிரவிஷ்டி புனர்பவசி ப்ரமவேதிரே அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார் இதத்தவர மோட்சத்துக்கு வேறு வழி இல்லை நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஹாப்பியாக இருக்கணும்னா ஃபீல் பண்ணணும்னா இதுதான் உபாயம் எத்விகாய அபர பந்த பந்தா நிறாம் நாஸ்தி எதை நீக்கிவிட்டு வேறு வழி கிடையாது வேற எதாவது வழி இருக்கா மார்க்கம் இருக்காண்ணா இது ஒரு ஒரே வழிதான் அபராக பந்தா ந வித்தியே அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஸ்வேதாஸ்வத்தரோபிஷத் நானிய பந்தா வித்திய நானிய பந்தா வித்தியேய பந்தா அயநாய வித்தியதே ரெண்டும் புருஷசூக்தத்துலையும் இருக்குது ஆனால் அவர் ஸ்வேதாஷ்வத உபனிஷத்துலையும் இருக்குது நானியபந்தா வித்தியதேயநாய இங்கும் பாராயணம் தானே அதுதான் பாராயணம் பரம் அயனம் உத்தராயணம் தக்ஷணாயனம் மாதிரி அயனங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று ரூட் இன்னொன்று கோல் ரெண்டுக்கும் ஒரே அது சொல்லுதான் குறிக்கோளுக்கும் அயனம்னு பேர் குறிக்கோடு அடையிறதுக்கான பாதைக்கும் அயனம்னு தான் பேர் அதில் உத்தர அயனம் தக்ஷண அயனம் அயனம்னா மார்கா வழி கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார் எட்டாம் அத்தியாயத்தில் ஸ்ருதிங்கிறார் ஸ்ருதி மார்க்கா கடைசியில் எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டு மார்க்கம் சொல்கிறார் உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம்னுலாம் சொல்கிற போது இந்த அயனம்ங்கிறதுக்கு வழின்னு அர்த்தம் இது வந்து வடக்கு வழி தெற்கு எங்கள் போர்டில் எழுதியிருக்கோமே உத்தராயணத்துக்கு தெற்கு வழின்னு எழுதியிருப்போம் இந்த சூரியன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உத்தராயணம் அதனால் இப்படி போயின்ட்டுருக்கு இந்த பக்கம் போயின்ட்டுருக்கு தட்சிணாயனம் ஆரம்பம் இப்படி வந்துவிடும் பார்த்தாலே தெரியும் வரும் தக்ஷணாயணம் உத்தரான் சூரியன் இப்படி இப்படியும் போயின்னு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆகா இந்த இடத்துல அயனாய் ந வழி இல்லை இந்த உன் அடைவதற்கு வேறு வழி கிடையாது ஆகையினால் ததுத்தம் ஏக்கம்பாராயணம் லோகே எது தத்து கிமிதி த்வித்தீய பிரச்சனை ஆகும் ஆகவே வாழ்க்கையின் இறுதி ஒரு குறிக்கோள் தான் அல்டிமேட்டாக இருக்க முடியும் அது எது என்பது அது சங்கராச்சார கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் எந்த குறிக்கோளை அடைந்துவிட்டால் பிறகு எந்த குறிக்கோளும் இருக்காதோ அந்த குறிக்கோள் எது அப்படிங்கிறார் எந்த ஒன்றை நம்ம ரீச் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் ரீச் பண்ணுறதுக்கு அல்டிமேட்டாக எதுவும் இருக்க முடியாதோ அது என்ன அதுதான் மோக்ஷம்னு பேர் இல்லை தர்மஹா அர்த்தகா காமஹா அதுக்கப்புறம் நீட்டுண்டே போக முடியாது நாலே நாலு தான் தர்ம அர்த்தகா காமகா மோக்ஷா அப்புறம் அடுத்தது அடுத்த பாஷியம் படிக்கலாம் கம் கதம்துணீத்தம் கதமம் தவம் அர்ச்சாஹியம்ச்சனவிதம் க शुभं स्वर्गादि प्रश्न இனப்ப ஸ்துவந்த கக் கம் கம் அர்ச்சந்த பிராப்னுயூர் மாநயூர் மாணவாசுபம் அந்த செகண்ட் லைனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட் லைன் முடிஞ்சு போயிடுத்து கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் பராயணம் அந்த மீனிங் முடிஞ்சு போயிடுது ரெண்டாவது வரைக்கும் சொல்கிறார் கம்ன என்ன கதமம் தேவம் எத்தகைய தெய்வத்தை ஸ்தூவந்தா ஸ்துவந்த என்ன அர்த்தம் குண சங்கீர்த்தனம் குர்வந்தா இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ் மொழிகள் தியாகபிரம்மன் சொல்கிறார் இல்லையா நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா அடிக்கடி சொல்கிறேன் அது மமதா பந்தன யுத நரஸ்துதி சுகமா இந்த அகங்காரம் இருக்கிற ம மனுஷனை நல்லதா எந்தவிதமான பற்றும் இல்லாத இறைவனை புகழ்வது சிறந்ததா அப்படின்னு கேட்குறார் அதனால் நாம குணசங்கீர்த்தன்கிறார் சங்கராஜர் ஸ்துவந்தகான்னா பகவானுடைய குணங்களையெல்லாம் சொல்கிறது இறைவனுடைய பெருமைகள் அருமை பெருமைகள்லாம் சொல்கிறது விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்தெல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் கரந்தபால் கண்ணலுடு நெய்கலந்தார்போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அழ்வர் நம்மாழ்வர் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் இதெல்லாம் பொருள் சேர்ந்த புகழ்மொழி துயரறு சுடரடி தொழுதனன் மனநே இந்த தமிழே படிக்க மாட்டேங்க நாங்கள் இந்த தமிழெல்லாம் இந்த மாதிரி தமிழே கிடைக்காது அப்படி भगवान புகழ்ந்து ना குணசங்கீர்த்தனம் குணம்னா என்ன இறைவனுடைய நற்குணங்கள் நற்பண்புகள் அதை சொல்லி புகழ்கிறது வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் வாய் நிறைய பகவானை புகழ்ந்து பாடணும் இந்த வாய் எதுக்கு வாயே வாழ்த்துகின்றாய் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் ஆக வாய் எதுக்கு இருக்குன்னா குணங்களை புகழ்றதுக்காக கொடுத்துருக்கு குணசங்கீர்த்தனம் குறுவந்த அப்புறம் அடுத்தது கம் கதமம் தேவம் எத்தகைய தெய்வத்தை அர்ச்சந்தா பாஹ்யம் ஆபியரம் ச அர்ச்சனம் பகுவிதம் குறுவந்த ஆஹ் பாஹ்யமாகவும் அர்ச்சனை பண்ணுறாங்களா மனசுக்குள்ளேயும் பண்ணுகிறார்கள் கோவில் சாத்தியார்ஜின நம்ம மனசுக்குள்ளே எப்பவும் பண்ணலாமே ஒரு காலமன்று இது சதா கால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணை கூறுங்கிறார் தாய்மானவர் அது மாதிரி கம்கம் அர்ச்சந்த எந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை புகழ்ந்து பாட வேண்டும் எந்த தெய்வத்தை குறித்து நாம் அர்ச்சனை பண்ணணும் பூஜைகள்லாம் பண்ணுறது அது எப்படின்னா பாஹ்ய பூஜை ஆபியந்தர பூஜை இவ்வளவு தெளிவாக பாஷ் வியாக்கியானம் இருக்குது பாருங்க பாஹ்யம் ஆபியந்தரம் ஆபியந்தரம் ச அர்ச்சனம் பகுவிதம் குர்வந்த பலவிதமான இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி இது பண்ணுறான் ஒன்று பாட்டாக பாடுறான் இல்லாட்டி நாமங்களை சொல்கிறான் விஷ்ணு சஹஸ்திரநாம ஸ்தோத்திரமாக சொல்கிறது விஷ்ணு சகஸ்திரநாமத்தை அர்ச்சனையாக பண்ணுறது மாணவாக பகுவிதம் குறுவந்த பலவிதமாக பண்ணுறான் லட்டால் அர்ச்சனை பண்ணுறான் மைசூர் பாகால் அர்ச்சனை பண்ணுறான் நடக்கிறது நானே பண்ணியிருக்கேன் புதுக்கோட்டையில் ஆரஞ்சு பழத்தினால அர்ச்சனை ஆப்பிள் பழத்தினால் அர்ச்சனை லட்டுவால் அர்ச்சனை அப்புறம் சுவாமி ஒன்றும் எடுத்துக்கப் போவதில்ல எல்லோருக்கும் கொடுக்க போகிறோம் ஆ எல்லாம் அர்ச்சனை பண்ணுறது பகுவிதம் குருவந்தா விதவிதமாக பண்ணுறான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு புஷ்பயாகம்னு ரொம்ப இல்லை பத்து லட்ச ரூபாதான் பூ பத்து லட்ச கம்மி வெங்கடாஜலபதிக்கு இவ்வளோ பத்து லட்ச ரூபாயெலாம் ஒன்றுமே இல்லை வெங்கடாஜலபதிக்கு நிறைய புஷ்பத்தால புஷ்பயாகம் பண்ணு பூஜை பண்ணு பகுவிதம் குருவந்தகா பகவானுக்கு எத்தனை உற்சவம் எத்தனை வாகனங்கள் தேர் என்ன நகைகள் என்ன எத்தனையும் பண்ணுறோமே அதெல்லாம் தான் சொல்கிறார் பகுவிதங்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு பகுவிதம் குர்வந்த மாணவாக மாணவாகன்னா யார் மனு சுதாகா மனு சுதாகன்னா கடைப்பிடிக்கின்ற மனிதர்கள் ஏன்னா மனு தான் வழி போட்டு கொடுத்துருக்கார் அது தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க மனு நீதினா அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது கதையெல்லாம் அது ஆகையினால உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதினு அதெல்லாம் ரொம்ப ஆழமாக பார்த்தா தான் தெரியும் விஷயங்கள்லாம் புரியும் இப்போ சொன்னால் அதெல்லாம் புரியாது அது தேவையுமில்லை இப்போது மனு சுதாகா சங்கரபாஷ்யத்தில் மன மாணவாகங்கிறதுக்கு மனு சுதாகா மனு தான் தர்மங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் ஆகையினால அதை வந்து ஸ்ரத்தையோடு கடைப்பிடிக்கிற மனிதர்கள்னு அர்த்தம் மக்கள்னு அர்த்தம் மாணவாக மனு சுதாகா சுபம் சுபம்னா என்ன சுபங்கிறது ஸ்லோகத்தில் இருக்குது சுபம் சுபம்னால் என்ன கல்யாணம் கல்யாணம்னால் என்ன சொர்க்காதி பலம் வாழ்க்கையில் இகலோ ஆதின்னு போட்டதுனால இகலோகத்தையும் போட்டுக்கணும் எந்த பகவானை பூஜை பண்ணினா இகலோகத்துலையும் இனி அடுத்த ஜென்ம அடுத்த உடம்பு எடுத்த அங்கியும் கல்யாணம் மங்களம் ஆனந்தம் சுகம் கிடைக்குமோ லபேரன் இந்த இடத்துல விஷய சுகம் போட்டுக்கணும் முதல்ல சொன்னது கிம்வாப்பேக்கம் பராயணம் இருக்கே அது ஆத்ம சுகம் பிரம்மசுகம் அது இன்டர்னல் இது எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆப்ஜெக்டு சென்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு சென்ஸ் ஆப்ஜெக்டோட ஜாயின் பண்ணுறதுனால கிடைக்கிற ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் ஹாப்பினஸ் விஷ்தத்தினால் வர ஹாப்பினஸ் வேறு சென்ஸ் ப்ளெஷர்னால வர ஹாப்பினஸ் சென்ஸ் ப்ளெஷர் தானே அது ப்ளெஷராக ஹாப்பினஸ்ஸாக ப்ளிஸ்ஸா இன்னெல்லாமோ சொல்லிட்டுருக்காங்க ப்ராப்னயுகூர்காதிபலம் ப்ராப்னயு ப்ராப்னையுகுன்னா லபே ரன் லபேரன்னு போட்டார் நான் வியாக்கரணத்துக்குலாம் உள்ளே நுழையில ஆரம்பித்தால் இது வியாக்கரண கிளாஸ் பெருசாகிடும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை வச்சுன்னு வியாக்கரணம் நிறைய எடுக்கலாம் லபேரன்னு லபு தாத்து ஆகையினால் லபேரன் அடைவார்களோ அப்படின்னு சொல்லி இதி பிரஷ்னத்வயம் என்று மேலும் இரண்டு கேள்விகள் இப்போ நாலு கேள்வி இந்த உலக இந்த உலகத்தில்னால் இல்லை சாஸ்திரத்தில் எந்த தெய்வம் சிறப்பாக பேசப்படுகிறது வாழ்க்கையின் இறுதிக்கோள் குறிக்கோளாக சாஸ்திரம் எதை சொல்லுகிறது எந்த தெய்வத்தை குண புகழ்ந்து பாட வேண்டும் எந்த குண எந்த தெய்வத்தை நாம் என்ன பண்ணுறது பூஜை செய்ய வேண்டும் பலவிதமான பூஜைகளை செய்வது எந்த தெய்வத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி இனி அடுத்தது ஸ்லோகத்தை படிக்கலாம் இதோட தர்மராஜாவோட கேள்வி முடிய போகிறது அப்புறம் பீஷ்மர் பதில் சொல்ல போகிறார் கோர்ம சர்வர்மாணம் பரமோ மத கிஞ்ச பன்முச்சிய ஜன் ஜன்மசம்சாரபத் கோர்மான்முச்சன்மார கோ படிங்க கோ पूर्वोक्त मध्ये பூவோலாம் மோ பரமாக பிரோமே இஷ்ன இப்போ நாலு கேள்வியாச்சு அஞ்சாவது கேள்விங்கிறார் கோ தர்மஹா பூர்வோக்த லக்ஷணா முடிச்சு விட்டார் ஏற்கனவே சொல்லிட்டேன்ட்டார் எங்கே சொன்னீங்க அப்படின்னா ஸ்ருத்வா தர்ம நசேஷேன அங்கே தர்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் ஏற்கனவே தர்மத்துக்கு மீனிங் சொல்லியாச்சு திரும்ப சொல்ல மாட்டேங்கிறார் உனக்கு ஞாபகம் இருக்கும் பூர்வோக்த லக்ஷணா இப்படி கிளாஸ் ஒரு மண் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு க்ளாஸாக எடுத்துருப்பார் சங்கராச்சாரியார் வட்ட ஸ்டில் மூணு நாள் விஷ்ணு சாசனம் முடிஞ்சு போயிருக்கும் நம்ம அதை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எத்தனை நாளானு போக மாட்டேங்கிறது பூர்வோக்த லக்ஷணா பூர்வோக்த லக்ஷணான்னு என்ன அர்த்தம் அங்கே பாருங்கோ பூர்வோக்த லக்ஷணான்னு மறந்து போயிருக்குமோ இல்லையோ உங்களுக்கு இல்லை எனக்கு அபியுதய நிஸ்ரேயசக்தி ஹேது பூதான் சோதனாலக்ஷணான் அசேஷேண காட்சேன சோதனாலக்ஷான் லக்ஷணா அதோடு முடிச்சிடணும் தர்மான்னு அதாவது இகலோக்கத்துக்கும் பரலோகத்துக்கும் மோக்ஷத்துக்கும் சாதனமாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட அறங்களை அறம்னா என்னென்ன அப்யுதய நிஸ்ரேய உற்பத்தி ஹேதுஹூ சோதனாலக்ஷணா சோதனாலக்ஷண தர்ம அப்யுதய நிஸ்ரேயசேதுஹூ சோதனா லட்சணா தர்ம தர்மத்துக்கு லட்சணம் அபியுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேத்து தர்ம சோதனா லக்ஷணா எந்த எந்த ஒரு எண்ணம் தாட் எந்த தாட் எந்த வேர்டு எந்த டீடு இவ்வுலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் முக்திக்கும் காரணமாக அமைகிறதோ அந்த எண்ணங்கள் அந்த சொற்கள் செயல்கள் தர்மஹா என்று அழைக்கப்படும் நம்மக்கிட்டே இருக்கிறதே மூணு தான் ஒன்று திங்கிங் டாக்கிங் டூயிங் தானே இருக்குது திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் பேசிகிட்டு இருக்கும் செஞ்சுட்டு இருக்கும் காரியம் தாட் வேர்டு அண்ட் டீடு மூணு தானே இருக்குது இது மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது சாஸ்திரம் கரணம் காய்கம் வாச்சிக்கம் மானசம் மனோவாக் காயம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை ஹவு டு யூஸுங்கிறது தான் டீச்சிங் த தாட் வேர்டு டீடை ப்ளீஸ் ஹேண்டில் ப்ராப்பர்லி தயவு செஞ்சு இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது சத்தியம் வாக் தர்மஞ்சர டீடு அப்புறம் சில இடங்களில் மனசை பற்றியும் இருக்குது படிக்கிறது எல்லாம் சிந்திக்கிறதுலாம் இதுதானே அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் குளோபல் கிளாஸ் ரூமில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான பிரார்த்தனைகளோடு கூடிய ஆசீர்வாதங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷும் பிரவிஷு மரம் அனைம் நமாருஷோத்திஷிளீத்த ரதிஷு வீணம் விமுத்தாவிமீர் சத்கருநாமமாராஜ்கீ